சத்குரு சுவாமிக்கு ஜெயம் குரு கிருப்பையா கர்க்க பாகவதம் கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா கடைசியா நம்ம பார்த்தோம் இந்த மூணு அத்தியாயங்கள்ல சொல்லப்பட்ட ருக்மிணி கல்யாணத்துல ஸ்மரணமான விஷயத்தை வந்து ருக்மிணி தாயார் கிருஷ்ணனை அந்த கேட்டு கேட்பது சிரவணங்கிற பக்தி மூலமாக அவனை நினைத்து நினைத்து செய்தி அமைச்சாள் ஐம்பத்தி மூணாவது அதே மாதிரி தன்னை சரணமடைந்த பக்தர்களை கைவிடாத கண்ணன் அவளை சரியான நேரத்தில் அவள் சொல்லிக் கொடுத்த பிரகாரம் அவளை பிடித்தான் ஹரணம் எப்பொழுதும் வரணமாக பொறுதும் அதுதான் ஐம்பத்தி நாலு அந்த ருக்மியின் ருக்மணியினுடைய தமையன் அண்ணா அவன் வந்து சவரம் பண்ணான் எல்லா ராஜாக்கள் தலையில் அடிச்சு கண்ணனை முடிக்காம இல்லை என்னுடைய தங்கையை திருப்பி கொண்டு வராம நான் குண்டினப்புறம் திரும்பி வர மாட்டேன்னு சொன்னேன் அந்த விஷயத்துல சத்தியமா அப்படி வந்து கடைசியில சண்டை வருது அதுல எல்லா எந்தெந்த ஆயுதம் எடுத்தாலும் அதெல்லாத்தையும் கண்ணன் முடித்தார் கிருஷ்ணன் அப்போது கையில் வாழையும் கேட்டத்தையும் எடுத்துன்னு வரும்போது அதையும் முடிச்சுட்டு வரபோது கண்ணன் என்ன பண்ண அவர் கத்தி எடுத்துட்டு கூறான கத்தி எடுத்துட்டு அவரை வந்து அந்த ருக்மியை சிக்ஷை பண்ணுறதுக்காக போகிறபோது ருக்மிணி தாய வந்து தன்னுடைய அண்ணா பராத்தா வரைப்பற மாதிரி போறானே அப்படின்னு பார்த்து வேற ஒண்ணில் சும்மா ஒரு போக்கு அமிச்சான் வேற ஒண்ணில் அவன் தெரியும் அவனுக்கு கொஞ்சம் விளையாடி பார்க்கணும் இந்த கல்யாணம் ஆக போகிறது அதனால் அப்போ அவளுக்கு பயமடைந்து அந்த பிராத்தா இத பர்த்து அதாவது தன்னுடைய பத்தியான கண்ணவனுடைய கிருஷ்ணனுடைய திருவடிகளில் விழுந்து ஒரே ஸ்தோத்திரமா சொல்றான் அதுதான் நாம சங்கீர்த்தனை மாதிரி ஒரே ஸ்தோத்திரமா சொல்றோம் யோகேஸ்வரா அப்புறமே ஆத்மன் தேவதேவா கல்யாணம் மகாபூஜா ஜெகத்பது இவ்வளவும் ஸ்தோத்திரம் பிராத்திரம் ஹந்தும் நான் அருகசி அவ்வளோதான் அந்த விஷயம் அதாவது அதுதான் வெர்பு வெர்பு இது மற்றெல்லாம் ஒரே நாமதங்கீர்த்தனம் தான் அப்படி யோகேஸ்வரனும் தெரிந்தே கொள்ள முடியாமல் அதாவது புரிந்து கொள்ள முடியாமல் தெரிந்து கொள்ள முடியாமல் அறிந்து கொள்ள முடியாத ஒரு சக்தி படைத்தவன் சொரூபத்தை கொண்டவன் தேவர்களுக்கு தேவன் கல்யாண குணம் பொருந்தியவன் பெரிய திரண்ட தோள்களை கொண்டவனானே ஜெகதீஸ்வரா ஜக்பதி அதுவும் மூணு மூணு ஆறு நாமாவளி மகேஸ்வரா அப்பிரமேயாத்மன் தேவதேவா கல்யாண மகாபுஜா ஜெகத்பரை இவ்வளவும் நாம அப்படி தான் ஜெகதீஷன் என் மயபிராத்தரம் அந்தும் அதுதான் அவ்வளவுதான் ரிக்வஸ்ட் என் சகோதரனை கொல்லக்கூடாதுன்னு சுகர் சொல்கிறார் இப்படி பயந்து பயத்தால் நெடுங்கி போன சரீர அங்கங்களை கொண்ட துக்கத்தால் முகம் வாடி போய் தொண்டை அடைச்சி பயத்தால் அப்படியே அவள்கிட்டேருந்து இதிலேருந்து கழுத்துலேருந்து அந்த அவருடைய ஆபரணங்கள் தங்க மாலை எல்லாம் நழுவி பார்த்து அந்த ருக்குமுனியால் கால்களில் பிடிச்சிக்கிறார் வேறு ஒன்றில் கல்யாணம் போது பொறி போட்டத்துக்கு அண்ணன் வராட்டாக கூட பரவாயில்ல அதாவது லாஜஹோமத்துக்கு பொறி போட்ட வராட்டில் கொண்டு அவனுக்கு குலக்க குல பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு கருணை வேறு ஒன்றில் அப்போ இவர் சும்மா ஒரு போக்கு தான் ஒரு கண்ணன் வந்து எப்பொழுதுமே ஒரு போக்கு உண்டு ஒரு ஒரு தமாஷ் பண்ணி பார்த்துட்டு அது என்னங்கிறத பார்த்து வரணும் அதனால் தய கூர்ந்து அப்போது ருக்மிணியால் பிரார்த்திக்க பண்ணப்படணும் அவன் பார்த்துட்டு அவளை பார்த்துட்டு சிரிச்சுட்டு திரும்பி அவளை கொல்லாமல் திரும்பினார் அக்கிரமம் செய்யக்கூடிய அவனை என்ன பார்த்தார் எப்படியாவது கொஞ்சம் சிக்ஷை பண்ணணும் கொஞ்சம் தண்டனை கொடுக்கணும் அதனால் அவனை துணியால் கட்டி அதாவது அவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அங்கவஸ்திரம் இருக்குது அதாலேயே துணியால் கட்டி அங்கங்கே இருக்கக்கூடிய மீச ஜாடி தலைமயிர் இதெல்லாத்தையும் அதாவது ஒரு குடுமினா அஞ்சு கொடுமை வச்சு அப்படி க்ஷவரம் பண்ணி கொஞ்சம் அதாவது பார்க்குறதுக்கு அறுவறுப்பாக இருக்கிற மாதிரி விருப்பமாக பண்ணி அப்படி பொண்ணாக்கையில் தான் வாழ் வச்சுருக்கேன் அதுக்குள்ள யார் வீரர்கள்லாம் என்ன பண்ணார்கள் இப்படி பண்ணுங்கிற போது இந்த வேலைகளை நடந்துக்கிற போது யார வீரர்கள்லாம் எப்படி தாமரை புஷ்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஓடை இருக்குது குளம் இருக்குது பெரிய ஏரி இருக்குன்னு வச்சுக்கோங்க யானைகள் எப்படி போய் அதை போய் துவம்சம் பண்ணுமோ அப்படி சத்ரு சைன்யத்தை அப்படியே அற்புதம் அமர்த்து திகைக்கிறாப்பில் தகைச்சு போய் அதாவது என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் இருக்கிற அளவில் நாசம் செய்தார்கள் அவன் ஏற்கனவே கொண்டு ஒரு ஒரு சைன்யத்தை கொண்டு வந்து எல்லாத்தையும் முடித்தார்கள் வீரர்கள் முப்பத்தி அஞ்சு விவரமா பார்ப்போம் என்ன சொல்றார் சுக பிரம்மரிஷிகள் ஓடி வருகிறார் யாரு யார கிருஷ்ணனை முடிப்பதற்காக கையில கத்தியத்தின் வரான் ரதத்திரன் குத்தி குதிச்சு வரான் விட்டில் போச்சுகள்லாம் பார்த்தா நேர வந்து அக்னிலையோ இல்ல அந்த லைட்லையோ வந்து பொத்து பொத்துன்னு விழுந்திடும் விழுந்து அதனுடைய ரக்கை போய் அதுக்கப்புறம் ஊர்ந்து போய் பா பிராணன் இது பொதுவாக பார்த்துருக்கிறான் நீங்க இந்த மழை காலத்தில் அதுவும் இந்த மெட்ராஸில் இது ரொம்ப இறக்கு அந்த தீபாவளி டயத்துல நான் வரும் அது உடனே ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிடுவோம் அப்படிலாம் இருக்கும் அப்படி இருக்கிற மாதிரி அந்த அக்னியை நோக்கி வர மாதிரி அக்னி மாதிரி இருக்கக்கூடிய கிருஷ்ணனை நோக்கி அவன் ஓடி வந்தான் அப்படி பாஞ்சு ஓடி வரக்கூடிய ருக்மியினுடைய கத்தி கேடையத்தை அம்புகளால் பொடி பொடி கண்ணன் ருமியா கொள்வதற்காக கூறான ஒரு கத்தியையும் வாழையும் கையெழுத்தான் அப்படி தன்னுடைய அண்ணன் வச்சேன் அவனை வந்து முடிக்குவதற்குரிய முயற்சியை பார்த்த ருக்மிணி பயந்து போய் நடுங்கி தன்னுடைய கணவன் பர்த்தா பதி அவனுடைய கால்கள் வந்து கஞ்சி நடுவன் யோகேஸ்வரா அப்பிரமே ஆத்மன் தேவதேவா ஜெகத்பதே கல்யாணம் மகாபுதா இவ்வளவு ஆறு நாமாவளி யோகேஸ்வரா அடவிட முடியாத பெருமை கொண்டவன் தேவர்களுக்கெல்லாம் தேவனே லோகத்திற்கு நாயகனே லோகத்திற்கு தலைவன் நாதனே மங்களமானவனே பெரிய தோல் படைத்தவனே என் அண்ணன் நீ கொல்லக்கூடாது அப்படின்னு ஒன்று ஒன்னு சுகர் சொல்கிறார் இப்படி ருப்மணியினுடைய சரீரம் பயந்து நடுங்கெடுத்து தொண்டை தழுதெடுத்து போயிடுச்சு துக்கத்தால் தழுதெடுத்து இருக்கு முகம் வாடி போயிடுது பயத்தின் காரணமாக கழுத்தில் இருக்கக்கூடிய ஆபரணங்கள் தங்க மாலை ஆபரணங்கள்லாம் விழுந்துடு கழுத்துலேருந்து அப்படியே நழுவுது அவளோ ருப்பமிணி தாயாரோ கண்ணனுடைய சரணங்களை பிடிச்சுட்டு இப்படி கேட்ட உடனே மிகவும் பரிவு கொண்ட மிகவும் பரிவு கொண்ட மிகவும் அன்போட இருக்கக்கூடிய இப்பதான் புது கல்யாணம் என்னன்னு இப்படிதான் கொண்டு போயிருக்காள் இருக்கும் அவருக்கு தான் தெரியும் அவர் நாராயணன் அவர் அவள் மகாலட்சுமி தெரியும் சும்மா அவர் ஒரு உதார் காமிச்சோட கல்யாண காலத்துல தான் அவர் அவருடைய வீரத்தை உதாரெல்லாம் காமிப்பார் அந்த மாதிரி உதார காமிச்சுட்டு கிருஷ்ணன் ருக்மியை கொல்லாம திரும்பினார் சரி தப்பு பண்ணவனும் தண்டனை பண்ணணும் அதனால் அவனுடைய உத்தரியத்தாலே அவனுடைய அந்த ருக்மியனுடைய உத்தரியத்தாலே அவனை கட்டி போட்டு மீச கேசம் தலையில் இருக்கக்கூடியதெல்லத்தையும் நான் ஒரு கொடுமை வச்சுட்டு இருக்கிறதே எடா உடமாக ஒரு அஞ்சு கொடுமை வைக்கிற மாதிரி அலங்கோலம் பண்ணி பண்ணார் இப்படி நடந்துட்டு இருக்கிற போது தாமர புஷ்பங்கள்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய ஓடை இருக்கு குளம் இருக்கு ஏரி இருக்கு அதுல யானைகள்லாம் வந்து உள்ள குதிச்சா அது எப்படி அழிக்கும் அப்படி யாரோ வீரர்கள்லாம் ஒரு உதாரணம் காமிக்கிறார் ஒரு உதாரணம் எப்படி நடந்தது அதுக்குள்ள யாரோ வீரர்கள்லாம் அவனுடைய ருக்மியினுடைய ஒரு அக்ஷவணி செய்யின அந்த பெரும்பனையை முடித்தார்கள் மேல முப்பத்தி ஆறுல இருந்தே மூலத்தை சேவிப்போம் கிருஷ்ணாத்து துமிணம் தூத்திரா திருஷ்டோ விபு விமுச்சம் கருணோ பகவீத் கிருஷ்ணாதிக்கவியு துமிணம் தூத்திரா சங்கர்ஷோ விபு விமுச்சும் கருணோ பகவான் கிருஷ்ணம் அபிரவீ அச்விதம்யா கிருஷ்ணஸ்மஜுப்சிம் வபனஸ்மே வைரூப்பியம் சுகூதோவா அசம் த்தயா கிருஷ்ணமஸ்முப் வபனஸ்மே வைரூப்பம் சுகூவா मईवास्पन्सूत भ्रा वैरू्य चिंतया सुखदुखदो न चान्स्तःवभुक्पमस्म साध्यसूत भ्रातु्य चिंतया न சுகது அன்னோஸ்தி எதுமாதாஷோர்வமதி தியஜாஸ்வோஷேணே हन्यते தியஜனோஷியன கஷத் பிரித்தம் ஹனியா தர க்ஷம் அய பிரர் பராத்தப்பாத்தம் ஹனியா வீரத்தர வீரத்தரோர நாற்பதுலோக்கம் இது तत्र तथा மருணீமூலத்து பாம் முப்பத்தியாரணம் தூத்தம் ஹத்தா திருஷ்ட் சங்கர்ஷோ விபு விமுச்சம் கருணோ பகவிரீ கிருஷ்ணாதிக்க முப்பவிரஜ <gözDA> तत्र, तत्र, ததுத்திரணம் தூத்தம் ஹத்தா திருஷ்யா சங்கர்ஷோ விமு விமுச்சம் கருணோக அபிரவீத்தே அசாவிதம் தயமஸ்முசிம் வபனஸ்மே வைப்பம் சுகோபதா அசாம் தயமஸ்முதம் வபம் ஸ்மிருக்கே வைரூப்பியம் சுகோபத மைவ் வா அசூயதிரா கோோ நோஸ்துபுமன் சாியசூயாச்சி சுகது நோஸ்தி சுக யுக்ப்புகோஷோர்வரே தியஜாஸ்வன அம் अन्यते புன தாோஷோர்வாஷோர்வத அஹதி தியஜஹாஸ்வெனோஷேனே புனிணம் இயம் ரும பிரஜாதினர் வராத்திபிராத்தரம் ஹனியத் யனரதர்த்த கஷத்திரியம் தர்ம பிரஜாதினர் பராத்தபித்தரம் ஹனியத் எந்த ோரத்தர்த்த அசம்ப என்ன சொல்றாரு முப்பத்தி ஆறுல இருந்து இப்படி கிருஷ்ணன் கிட்ட வந்து யாரு அதுக்குள்ள யார வீரர்கள்னா ருக்மி ஒரு அக்ஷகுணை சைன்யம் கொண்டு அதெல்லாம் முடிச்சிட்டார்கள் ரொம்ப சீக்கிரமா எப்படி யானைகள் வந்து ஒரு தாமரை புஷ்பங்கள்லாம் இருக்கிற மாதிரி ஓடையில இறங்கினா எப்படி துவம்சம் பண்ணுமோ அப்படி துவம்சம் பண்ணிட்டார்கள் அப்போ கிருஷ்ணன்ட்ட வந்து அங்க விரு அதாவது பலவிதமாக ஒரு குடும்பம் நாங்களாம் ஒரு குடுமை வச்சுருந்தா ஒரு அஞ்சு குடுமை வச்சிட வேண்டியது அங்கங்கே குடிமை வைக்கிறாப்பில் ஒரு அவமானம் பண்ணுறாப்புல அலங்கோலம் பண்ணி விட்டு விரூபிரகரணம் பண்ணி இறந்து போன போல இருக்கக்கூடிய ருக்மியை பார்த்தார்கள் யார் பலராமன் அவனை பார்த்து அவன் கருணை உண்டு இருக்கு பலராமனுக்கு விபு விபுத்தம் அவருக்கும் உண்டு பக பகவான்கிற ஒரு எந்த ஆறு குணங்கள் மையும் உண்டோ பலராமனுக்கும் உண்டு அவர் தான் ஒரு சங்கரிஷ்ண பிரபு அவருக்கு வந்து இதனால அவர் அப்போ அப்ப கருணம் சொல்லிட்டு வருது வந்த உடனே ருக்மியை கட்டி போட்டிருக்கார் கண்ணன் அவனுடைய உத்தரியத்தாலே ருக்மினுடைய உத்தரியத்த அதை அவுத்து கிருஷ்ணன்ட்ட சொல்றாரு இப்போ கிருஷ்ணன் டையும் ஆஹ் அந்த ருக்மினிட்டையும் மாறி மாறி பேச போறார் அண்ணா வச்சேன் இது வந்து ராமாவதாரத்துல தம்பி பேசவே மாட்டார் லக்ஷ்மணன் பேசவே மாட்டான் ரொம்ப ரேரா பேசும் ஆனா இங்க அண்ணா ஆனால் கண்ணன் வந்து கட்டுப்படுவான் அதாவது முதல்ல எங்கெங்கெல்லாம் கட்டுப்படணுமோ அங்கே கட்டுப்படணும் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லாத கொஞ்சம் அவனுடைய ஸ்ட்ராட்டஜியெல்லாம் மாற்றி பாருங்க ஏ கிருஷ்ணா பலராமன் சொல்கிறார் ஏ கிருஷ்ணா ஒன்னால் செய்யப்பட்ட இந்த இப்படி வைரூபிய கரணம் ஏதாவது அலங்கோலம் பண்ணி அவனை வந்து அவனுடைய கோலத்தை வந்து கெடுத்து குட்டிச்சவர் பண்ணி அவனை வந்து கட்டி போட்டது வந்து நியாயம் இல்லை சரியில்லை இது நான் வந்து நமது நிந்தை பண்ணக்கூடியது ஆமாம் இதை வந்து அறுவருப்பாக இருக்கக்கூடியது சம்பந்தியாச்சேன் அவனுடைய மீசையும் தலைமைகளையும் வப்பனம் செய்வதுங்கிறது விருப்பகரணம் செய்வது அதாவது கண்ணாப்பினான் அலங்கோலமாக செய்து வந்து ஒரு விதத்தில் வதந்தாது ஏற்கனவே பார்த்துருக்கோம் எங்கே பார்த்துருக்கோம் இந்த பாகவதம் ஆரம்பிக்கிற போதும் முதோ ஸ்கந்தோம் ஏழாவது அத்தியாயத்தில் அந்த அஸ்வத்தாமாக தப்பு பண்ணானா இல்லையா ாம இத்தனைக்கும் பிராமணன் ரிஷி ரிஷிகுமார் துரோணருடைய புத்திரன் அப்போ அவன் தலையில் இருக்கக்கூடிய மணியை கட் பண்ணிட்டு அவனை வந்து அலங்கோலம் பண்ணது அதுவே அவனுக்கு வதம் மாதிரி ஆயிடுது பிராமணனுக்கு அதுதான் கரெக்டு இங்க இந்த ருக்மி துஷ்டன் தான் ஆனால் கத்திரியன் அப்படி வரம் இதுவும் ஒரு விதத்தில் வதந்தான் ஏ பத்திவர்தேன் ருக்மிணியை பார்த்து சொல்கிறார் தமையன் அண்ணாவுக்கு வந்து விருப்பம் பண்ணதுனால் அதாவது அலங்கோலம் பண்ணதுனால அசிங்கமாக அவனை வந்து தண்டனை கொடுத்ததுனால அதனால் ஏற்பட்ட ஒரு வருத்தம் சிந்தை எண்ணத்தால் எங்கள் விஷயத்தில் நீ தப்பாக எடுத்துக்காதே அசூயை கொள்ளக்கூடாது எங்கள் விதத்தில் தப்பு எடுத்துக்கூடாது சுகத்தையும் துக்கத்தையும் கொடுக்கணும்னு வேறு ஒத்தரம் இல்லை ஏன்னா மனுஷன் வந்து எல்லா பிராணியும் எல்லா மனுஷரும் எல்லா ஜீவராசிகளும் அவரவருடைய புண்ணிய பாபங்கள் பலத்தை அவரவர்கள் அனுபவிக்கிறார்கள் பந்துவா இருக்கக்கூடிய கிருஷ்ணன பாத்துடன் கிருஷ்ணன பத்துடன் பந்துவானவன் வரம் செய்வதற்கு தகுந்த வரம் செய்வதற்கு த எல்லா தப்புகள்லாம் அபச்சாரங்கள் பாபங்கள் பண்ணியிருந்து குற்றம் கொண்டவனாக இருந்தாலும் இன்னொரு பந்துட்டேருந்து வதத்திற்கு உரியவன் அல்ல வதத்துக்கு பண்ண வரம் பண்ண வேண்டிய விஷயம் அவன் வந்து தியாகம் பண்ணுறதுக்கு தான் சூரியன் தன்னுடைய தோஷத்தாலே கொல்லப்பட்டவன் வந்து மறுபடியும் ஏன் கொள்ளணும் அவனே தோஷம் தோஷத்தால் தப்பு பண்ணுதான் அவன் மறுபடியும் ஏன் கொள்ளணும் அப்புறம் ருப்புனையை பார்த்து சொல்கிறார் எந்த தர்மத்தால் சகோதரனும் கூட சகோதரனை கொள்கிறானோ அப்படி சகோதரனை கொள்வதுங்கிறது கோரமாக இருந்தாலும் இது க்ஷத்திரியர்களுக்கு தர்மமாக பிரஜாபதி பிரஜாபதியால் இப்படி சாஃப்ட்வேர் அப்படி சாஃப்ட்வேர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படி பண்ணியிருக்காரு அவர் சாஃப்ட்வேரை பிரஜாபத்தியால் நியமி பண்ணப்பட்டிருக்கு விவரமா பார்ப்போம் முப்பத்தி ஆறுல இருந்து கிருஷ்ணன் பக்கத்தில் வந்தார் பலராமன் அந்த பலராமன் தலையில் தலைமையில் தான் யாதவீரர்கள்னா ருக்மியினுடைய படைகள்லாம் முடித்தார்கள் கிருஷ்ணன் பக்கத்தில் வந்த பலராமன் ருக்மி அப்படியே மரணத்தை நோக்கி போகிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கோரமான நிலையிலும் அவன் வந்து அலங்கோலமாக கண்ணனால் சிக்ஷிக்கப்பட்டதை பார்த்து மனசு அப்படியே கரிஞ்சு கசிஞ்சு போயிடுது கட்டுப்பட்டவனை அவனுடைய வஸ்திரத்தால் கட்டியிருக்கான் கண்ணன் அதை வந்து அழுத்து விட்டு கிருஷ்ணன்ட்ட பேச ஆரம்பித்தார் இப்போ கிருஷ்ணன்கிட்டையும் ருக்மிணியிட்டையும் மாறி மாறி அவர் வந்து அண்ணா பெரியவர் மாதிரி பெரியவர் மாதிரி ஒரு சமாதானம் பண்ணி இப்படி சொல் பண்ண அதாவது ருக்மிணியையும் கிருஷ்ணனையும் ருக்மியையும் மூணு பேரும் ஒரு மாதிரி அப்படி ஆ இது பெரிய வீட்டில் வந்து பெரியவர்களை எப்படி டீல் பண்ணுவாங்களோ அப்படி பண்ணுறார் அவர் பலராமன் கிருஷ்ணா நீ செஞ்சது இந்த கர்மம் இந்த செயல் நீ இப்படி பண்ண இந்த விஷயம் நல்லதில்லை நமக்கு நல்லது இல்லை அருவருக்கத்தக்கதாது இப்படிப்பட்ட அவன் வந்து இதாச்சேன் உனக்கு என்னென்ன மச்சினாச்சேன் அப்படி உறவினனுடைய பந்துவனுடைய மீசையும் கேசத்தையும் அப்படி மழிச்சு அவனை அலங்கோலப்படுத்தி அசிங்கம் பண்ணுறது அவன் கொலைக்கு சமாதானம் அவனை வரம்மனுக்கு சமான் இப்படி சொன்ன பலராமன் நுப்பனை சமாதானப்படுத்துற நான் இப்படி ஒத்துனேன் கஷேமம் மிக்கவளே நல்ல நீ வந்து இப்படி அண்ணாவை அலங்கோலம் உன்னுடைய அண்ணாவை அலங்கோலம் படுத்திட்டு எங்களைலாம் தப்பாக எடுத்துக்காங்க எங்களை வந்து எங்களை உங்கள் வந்து ஒரு துக்கத்தை இது பார்க்காதேன் கொடுமையாக நாங்கள் இருக்கோன்னு பார்க்காதேன் தப்பாக இந்த சுக்கமும் துக்கத்தையும் இன்பத்தையும் துன்பத்தையும் வேறு ஒருத்தர் கொடுப்பது அவனவனுடைய பாப புண்ணியங்கள் தன்மையினையே அவன் இப்போ கிருஷ்ணன் மாற்றி சொல்கிறார் இப்படி பந்து அவன் மச்சினான் உறவினர் கொலை செய்வதற்கு த தகுந்த தப்பு அபதாரம் பாப்பங்கள்லாம் பண்ணியிருந்தாலும் இன்னொரு பந்துவால கொல்லத்தக்க ஒன்றில்லை பந்துவாலே அவனை வந்து முடிக்கக்கூடாது வரம் பண்ணக்கூடாது அவனுடைய உறவு அவனுடைய உறவை துண்டித்து கட் பண்ணி விடணும் தன் தவற்றால் தானே சாகரானவன் மடிபவனை மறுபடியும் நாமீனம் கொள்ளணும் அப்படி சொல்லிட்டு மறுபடியும் இருக்குமனிக்கிட்ட சொல்கிறார் இப்படி மாறி மாறி கண்ணனையும் ருப்பினியும் நல்ல வார்த்தைகளால் ஒரு சமாதானம் பண்ணி ஒரு ஒரு இது பண்றார் அப்படி பண்றார் ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்றார் அப்படி அப்படி ருப்பினியை சொல்றார் சகோதரனை சகோதரன் கொள்வதுங்கிறது கஷத்தியனுக்கு பிரம்மா விதித்திருக்கக்கூடிய கடமை அதாவது அவர்களுக்கு உண்டான க்ஷத்திய தர்மம் இதனால க்ஷத்தியனுடைய இந்த கடமை மிகவும் கொடூரமானது வார்த்தம் அதனால் இந்த கிருத்தியர் உள்ளே தர்மம் இதனால் தப்பாக எடுத்துக்கூடாது மேலே நாற்பத்தி ஒன்றாவது ஸ்லோகத்தை மேலே பார்ப்போம் ராஜ்ய பூமேர்வித்தோமான தேஜசா மானினோ அநஸ்வா ஹேதோ ஸ்ரீமதந்திபி ராஜஸ் பூமேர்வித்தோமான தேஜசா மானினோ அன்யாஹே ஸ்ரீமராந்த க்ஷிபி ஷமாதாம் எமசே சராபிரம் சராம் சுகாம் பதிரம்தவேய விஷமா துர்கம் என்மே எத்த சராபிரம் சுகதா பதிரமோம் நேஷ கல்பே தஜைய சுா ஆசீனாத்ம ஆமோகோம் कल्पते கல்பேவம சுகத உதாசீனே பரோஷா தே நான்கே மூடை யா ஜோதி நாம் ஏகே பரோவியாத்மா சேஷாப்படினூத்தோனேஷியனேஷாணும ஆத்மவி க்சாரயிதினே ஆனேஷ திரியப்பணுமவி க்ளப்யதி நாற்பத்தி அஞ்சு மருவடியும் பாோம் மூலத்தேவிப்போம் நாற்பத்தி உண்ல மூலத்தை மருவடியும் சேவிப்போம் ராஜேர்வித்திருமான மாணிச்சே சீமதந்திப்பாஜ் ஸ்யோமியேஜ மாணிச்சேதோமிப்பி துதம் என்மே சதா சுகதா பதிரமே தவிய விஷமா துர்கதம் என்மே சதா சுதந்தம் பதிரம ஆமோகோனு நாஷ கல்புகாசீனே ஆமோ அனுந கல்பே தவம சுகே துதாசீனே பரோஷாப்பே நான்கே மூடை யோதி நான் ஏகே பரோஷாப்பே நான்கே மூடை யோத்த நாம் தேக ஆத்தியவானேஷ திரவிய பிராண குணாத்மகா ஆத்மனி அவித்யா கிளப்தான் தேகினாம் தேக ஆத்தியந்தவான் திரவிய பிராண குணாத்மக ஆத்மனி அவித்யா கிளப்தான் தேகினாம் அர்த்தம் நாற்பத்தி ஒண்ணுல இருந்து இப்படி சீமதாந்தா இதான் சீமதாந்தாங்கிறது ஒரு இது சம்ஸ்கரத்துல மற்றவர்களை புரியாம சொல்லக்கூடிய விஷயம் பணத்து முருன்னு அர்த்தம் செல்வ திமிரு பணக்கொழுப்பு பணக்கொழுப்பாக அதனால் அறிவு போயெடுக்கும் அது சரியான அதனால அறிவுற்றவர்கள் இப்போ என்ன வேறு ஒன்றும் இல்லை இப்போ இருக்கக்கூடிய திரவுடியாசல்லாம் அவ்வளோதான் புரிஞ்சதுன்னா ரைட்டு உங்களுக்கு புரியலைன்னா அவ்வளோதான் என்ன பண்ணுது ஒன்றும் முடியும் தேகத்தில் அபிமானம் கொண்டவர்களும் ராஜ்யத்திற்காவது பூமிக்காவது பணத்திற்காவது இல்லை பெண்ண பெண்களுக்காவதாவது மானத்திற்காவது பராக்கிரமத்துக்காவது வேறு காரணத்திற்காவது பந்துக்களை அக்ஷி பந்தி ஏதோ ஒரு காரணத்துக்காக பந்துக்களை திரஸ்காரம் பண்ணுகிறார்கள் விட்டுறார்கள் கேர் பண்றது இல்லை சமஸ்திராணிகள்டையும் கெட்ட எண்ணம் கொண்ட தனது பந்துக்களான ருக்மி போன்றவர்களுக்கு இப்படி அலங்கோலம் பண்ணது அவர்கள் வந்து இது சிக்ஷை பண்ணது அவர்களை அசிங்கப்படுத்தி விட்டது என்பதுதான் புத்தி இல்லாதவர்கள் போல எப்பொழுதுமே தனக்கு இஷ்டமான இந்த காரணத்தால நினைக்கிறியோ அது உன்னுடைய அந்த உன்னுடைய எண்ணமானதையும் உச்சித்தம் இல்லை சரியில்லது அதனால் தேகத்தையே ஆத்மானு நினைக்கக்கூடிய மனுஷர்களுக்கு ஸ்நேகிதன் சத்ரு உதாசீன்கிற புத்திமோகம் ஈஸ்வருடைய மாயால் ஏற்படுகிறது தேகம் படைத்த எல்லார்களுக்கும் ஒரே ஆத்மா தான் அக்யானிகளால் ஒரே சந்திரன் போன்ற ஜோதிஷெல்லாம் குளம் கிணறு குட்டை எல்லாத்துலையும் வேறு விதமாக பார்க்குறது இல்லையா ஒரே ஆகாசம் கடம் மட்டம் போன்ற ஆசைய பேரத்தால் பலவிதமாக வாங்கிக்கப்படுது ஆத்மா சரீரத்துக்காட்டும் வேலானது மேலே பார்ப்போம் சிவாக்கு